ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி கனடாவின் தலைநகராக ஒட்டாவா நகரை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு டியூப்லைட் எனப்படும் வெள்ளொளிர்வு விலக்கு முதல் தடவியாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களால் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு சோவியத் சோசலிச குடியரசுகளின் ஒன்றியத்தின் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் சோவியத் ஒன்றியம் இந்நாளிலிருந்து அதிகாரபூர்வமாக கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயின் அதிகாரத்தை பனாமாவிடம் ஒப்படைத்தது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 இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவிடம் இரண்டாம் உலக போரின் போது பெற்ற அனைத்து கடன்களையும் பிரிட்டன் முழுவதமாக கட்டி முடித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இணைந்து சனிக்கோள் நோக்கி செலுத்திய காசினி விண்கலம் சனியின் இயாபிட்டஸ் சந்திரனை கடந்து பறந்தது சனியின் மொத்தமுள்ள அறுபத்தி 62 சந்திரன்களில் டைட்டன் ரியா ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய சந்திரன் இயாபீட்டஸ் சந்திரன் ஆகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூத்தி ஆண்டு ஜாக் கர்டியே பிரெஞ்சு நாடுகான் பயணி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜார்ஜ் மார்ஷல் நோபல் விருது பெற்ற அமெரிக்கர்